வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அறம் செய்ய விரும்பு இது அவையார் சொன்ன மொழிகள் அவர்கள் சொல்லி சென்றது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் அது இன்றும் சாண சிறந்த பொன்மொழி ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில அறம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அதை பழகிக்கொள்வதை விட அறம் செய்வதற்கு விரும்பி செய்ய வேண்டும் இன்றைக்கெல்லாம் விளம்பரத்திற்காக தன்னுடைய வருமான வரிக்காக அறக்கட்டளைகளை நிறுவி அறம் செய்கிறோம் அரசியல்கள் செய்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல அறம் செய்வது என்பது அறவழியில் நடக்கவும் வேண்டும் எப்படி மகாத்மா காந்தியடிகள் தன் வாழ்நாள் முழுவதும் அற வழியை பின்பற்றி நடந்தாரோ அவ்வாறு ஏனென்றால் அறம் என்பது ஒரு செயலில் மட்டும் முடிவதல்ல தொடர்புடையது இன்றைக்கெல்லாம் இரு நாடுகளுக்கிடையே போர் ஏற்படுமாயின் அல்லது இரு குழுக்களுக்கு இடையே போர் ஏற்படுமாயின் எதிரியை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தடிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஏன் தெரியுமா அவர்களின் ஆயுதங்களின் முன்னால் மகாத்மாவினுடைய அறவழி போராட்டம் வெற்றி பெற்றது மட்டுமல்ல அவர்களின் ஆயுதத்தையே கீழே போட வைத்தது ஒரு கட்டத்தில் அது எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்னா அரசியல் தான் அரசியல் என்பது இன்று ஏதோ நான் நன்றாக நடந்து கொள்வதாக சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது அல்லது அரசியல் என்பது நம் வாழ்வோடு இணைந்தது அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியது அத்தகைய அறவழியில் நடப்போர் உண்மையிலேயே வறுமையில் இருப்பதாக தோன்றினாலும் கூட அவர்களுக்கு செல்வமும் சேரும் சிறப்பும் சேரும் அவருடைய புகழ் என்றைக்கும் நினைத்திருக்கும் இதைத் தவிர நம்முடைய வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்படும் அதைத்தான் வள்ளுவரும் மிக அழகாக குறிப்பிட்டு சென்றிருக்கிறார் அறம் என்பது நமக்கு செல்வத்தையும் அளிக்கும் சிறப்பையும் அளிக்கும் இவ்விரண்டை தவிர மனித வாழ்வில் வேற என்ன தேவை என்பதுதான் வள்ளுவர் கூறுவது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று அரண் வலியுறுத்தல் சிறப்புனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு மீண்டும் குரல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்